வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் சகத்திர வாகுகள் வதைப்படலம் ஏயின பான்மையின் இவன் மூதோர் மாய் தரும் எல்லையின் வருகின்ற ஆயிர வாகுளாடல் வீரர் மேயின தன்மை விளம்புற்றாம் கோலம் உடைக்கடல் உமழ்கின்ற நீலவிடத்தினை நிகர்மெய்யார் மாலை உடைப்பலவடவை தீ கோலம் எனச் சிகை கொண்டு உற்றார் தீம் களி ஆகிய திரல் மாக்கள் தாங்கு வையோடு தலை பெய்தே ஆங்கு உளசோரி அரா தீம் அப்பாங்கர்கள் அன்னது ஓர்பகார் எல்லையில் நேமிகள் யாவும் தாம் ஒல் ஒலி நீரின் உடைந்து என்ன கல்வுரை சிந்து கருங்கொண்மூச்சு செல் என ஆர்த்தனர் செல்கின்றார் மெய்வரு நீல வரை தொகை தாங்கும் மெய் வருகின்ற முடிக்குழு என்ன ஐவகையினூட்டின் அமர்ந்து அகழ்வானைத் தைவருகின்ற தலைத்தொகை கொண்டார் மரா மரம் ஆனவை மாதிரம் எங்கும் பராப விடுத்திடு பலகவடு என விராவிய கதமேவிளங்கும் ஓர் ஆயிரம் ஆகிய ஒன்புயம் உள்நார் எழுக்கொடுமுத்தலை எஹ்ஹம்பில் நாஞ்சில் கழுக்கடை சங்கொடு கப்பணம் வெவ்வாள் மழுக்கதை சக்கரம் பச்சிரமாதி விழுப்படை யாவும் என் கையார் எண்தகு நேமிகள் அழக்கர் மண்டலமானவும் மண்ணுயிரியாவும் கொண்டியடினும் குறைவின்றி நிரம்பாத அண்டமது என்ன அகன்ற வயிற்றார் விழுமிய பஹ்ரலை வெம்பணியேனை குழுவொடு போற்றினர் கொண்டுரலாற்றா தழுதிட நாடிய தற்கயர்வார்போல் கழல்கள் அறற்று கழற்றுனைண்டார் இரு புயம் ர் முகம் எய்தியவானோன் ஒருவனை வெல்ல ஒராயிரானேம் பொறுவகை சென்றிடல் புன்மையதென் நாவறுபழியூன் நிமனன் தளர்கின்றார் மாகரவான் முனம் மாயையின் வந்தான் அவை நாளிவன் ஐதனவானில் போகுவனால் இது பொய்யளவல்லே ஏகுமின் ஏகுமின் என்று செல்கின்றார் மீளிகையால் எரி மேதகு வேற மாளிகை கோபுரம் மண்டபம் வீழ்வ காளிகரண்ணகரங்கள் குடியேற்று தூளிகள் செய்தனர் தொற்றிடுகின்றார் எய் என மெய்யிடையெங்கும் வியற்பச்செய்யன கண்வழி செந்தழல் சிந்த வெய்ய உயிர்ப்பு எழ வேர் உள மூள ஒய் ஓடினர் உற்றிடுகின்றார் நாகர்தமக்குவோர் நமந்தனை அன்னோர் ஆகிய ஆயிரர் ஆயிரம் ஒய்பர் வேகமது ஆகி விழுத்தகு வீரவாகுவை எய்தி மடங்களின் ஆர்த்தார் ஆத்திடும் போதை அகன் செவி செல்ல தார்த்தொகை தூங்கு தடம் புய வீரன் பார்த்தனன் பண்டு எரி செய்த தீர்த்தன் என சிறிதே நகை செய்தான் மேல் நிமிர் மந்தரவற்பு என நின்றே வான் அளவு ஓங்கு மரா மரம் தேன் இனம் வான் திசை சிந்தி அறற்ற ஊன் முதிர் கை உசித்தனன் மன்னோ அண்டம் இருண்டிடாதவரானோர் மிண்டிய பேரொளி வீந்திட வீரன் வண்டழை துன்று மராமரம் அங்கை கொண்டது பன்முறை கொட்புரல் செய்தான் மாயிரம் மறுப்புள மராமரம் இருத்தே தூயன் அமராடல் முயல் தொல் நிலைமை நோக்கி ஆயிரம் அடுத்த புயர் ஆயிரருமங்கட் மூயினர்கள் அண்ணலை முரட்படை சொறிந்தார் தொடுத்தர்கள் வார்கணைகள் தொட்டனர்கள் வைவேல் எடுத்த பல தோமரம் எரிந்தனர்கள் ஆலம் விடுத்தனர்கள் முத்தலைவியன் கழுமுள் உய்தார் அடற்குலிசம் வீசினர்கள் ஆழிகள் துறந்தார் இப்பரிசின் உள்ள படையாவும் உரை தூங்கு மைப்புயல்கள் என்ன வரைவியின்றி விரைவாக ஒப்பு அறிய வீரன் விசை உயித்திழலுவன்னோன் துப்போடு மரம் தனி சுழற்றியடல் விட்ட படையாவையும் வெறும் துகளவாகப் பட்டிட மரம் கொடுப ராகமவை செய்ய உட்டெளிவின் மாணவரொராயிரரும் வீரர் கிட்டினர் வளைந்தனர் கிளர்ந்தமர் முயன்றார் ஒட்டியமராடிய ஒராயிரவர் தாமும் கெட்டிறிய மேருநிகர் கேழ்கிழற் புயத்தோன் மட்டு நனைவார் சினை மரங்குடு புடையத்தே சட்டகமிரந்துபடு தன்மை புரி குற்றான் செக்கற்புரை குஞ்சிகிழி சென்னிகள் கிழிந்தார் நெக்கனர் கபோல வகை நெற்றி பிளவுற்றார் அக்கநிறை சிந்தினர் அலங்கு குழையற்றார் உக்கனர்கள் பல்லையில் உடைந்தனர்கள் துண்டம் வாய்நிறை பகிர்ந்தனர்கள் மாழை திகழ் கண்ட மாணவு முறிந்தனர்கள் அற்றனர்கள் பொற்றோள் ஊனமகலங்கைகள் ஒசிந்தனர் தசைந்தே பீனமுருமார்பிடை பிளந்தனர் தளர்ந்தார் குந்திகள் குடங்கரின் உடைந்து குடர் யாவும் சிந்தினர் மருங்கு எழில் சிதைந்தனர் புறம் கண் முந்து தொடர் என்படும் முறிந்தனர்கள் வாமம் சந்து பொறுகின்ற முழம் தாள் அடிகள் அற்றார் வீந்தனர்கள் ஓர் சிலவர் வீழ்ந்து மிதிபட்டு தேய்ந்தனர்கள் ஓர் சிலவர் செய்ய குடர் சிந்தி சாய்ந்தனர்கள் ஓர் சிலவர் தம் குருதி ஆற்றுள் தோய்ந்தனர்கள் ஓர் சிலர் துடித்தனர்கள் சில்லோர் எரிந்திடுபடைத் தொகுதி ஏகுமுனம் வீழ்ந்து மறிந்தனர்கள் ஓர் சிலவர் மாய்ந்து ககனம் போய் செறிந்தனர்கள் ஓர் சிலர் சிதைந்து தலை போயும் உடல் கொண்டு முயன்றனர்கள் சில்லோர் ஏரகலும் வீரர் தம்யாக்கை இது வண்ணம் சேர விரல் உற்று உடைய செவ்வியின் எழுந்த சோரி நதி தொலைத்து வளன் வாரிவாரி தி நிறைந்து புடைப்பக் குறைந்த சென்னிவான் திரிவனையைப் பொடுகுலவி செறிந்த தேவரோடமிர் தொளித்துண்டவர் சென்னி நிறைந்திடாமதித்துணை கவர்ந்துளவுதல் நேரும் அடல் கொள் மொயம்பினன் மரம் புடைத்தலும் சில அவுணர் உடல் சினப்பறிமுகத்தவர் தலை துமிந்துதிர நெடிதும் வாய்வழி சிந்த வீழ்ந்தனர் நெடும் கடல் உள்வடவை மாமுகமங்கி கான்றிடுவதே மான வள்ளல் மாமரத் தண்டு கொண்டடித்தலும் வலியோர் பிள்ளை மாமதியை இற்றணி சிந்துவின் பெயர்ந்தே அள்ளல் வேலையின் முறைமுறை வீழ்வன அதன் கண் துள்ளு மீன் கணம் உகண்டு வீழ்கின்றதோர் தொடர்பின் வலிந்த உள்முறையாவரே கடந்தவர் மரத்தால் புலந்தயங்கு பூண்மார்பின நெற்றிடும் பொழுதில் கலந்து போர் செய்தார் ஓர் சிலர் வாழுடு கரம் போய் தொலைந்துள்ளார் செல்லும் நெறியின் வீழ்ந்தவர் சிரம் துணிப்ப இணைய பற்பல நிகழ்ந்திட இணையிலா தினையின் வேலையில் ஆயிரம் புயம் உடைத்திரலோர் அனைவர் தம்மையும் பக்ருனிபடும் திறனட்டு தனிமை தன்னொடு நின்றனர் அமர்களம் தன்னில்